ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்பிலே நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் என்னென்ன விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதிலே வருணாசிரம தர்மகாண்டம் ஆன்மிக காண்டம் ஆசோச்ச காண்டம் ஸ்ராத்த காண்டம் பிராயஷ்ச்சித்த காண்டம் திச்சி நிர்ணய காண்டம் அப்படின்னு ஆறு காண்டங்களாக பிரித்து காண்டம்னா ஒரு பகுதினு அர்த்தம் அப்படி ஆறு பகுதிகளாக பிரித்து வைத்தியநாத் தீட்சித்துங்கிற மகான் நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை தொகுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதில் மூன்று காண்டங்களை இதுவரையிலும் பார்த்தோம் சுருக்கமாக என்னென்ன விஷயங்கள் அந்த காண்டத்தில் சொல்லப்படுறதுங்கிறத அடுத்ததாக ஸ்ராத்த நான்காவதாக சொல்லப்படக்கூடிய காண்டம் அதுதான் சொல்லக்கூடிய காண்டங்கள்லேயே பெருசு அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ராத்தம்னா என்ன இந்த ஸ்ராத்தம்ங்கிறது எத்தனை விதமாக இருக்குது அந்த ஸ்ராத்தம் செய்யக்கூடிய இடம் ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய காலம் ஸ்ராத்தம் செய்யக்கூடியவன் ஸ்ராத்தம் பண்ணுறதுக்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டிய வஸ்துக்கள் இவைகளை அடிப்படையாக முதல்ல சொல்கிறார் பிறகு ஸ்ராத்த ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அதற்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அதேபோல் இந்த ஸ்ராத்தத்தை யாரை உத்தேசித்து நாம் செய்யணும் இந்த ஸ்ராத்தம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன இந்த சிராதத்தை நம்முடைய பித்தக்கள் எப்படி எடுத்துக்கிறா இந்த ஸ்ராத்தத்தை நம்முடைய பித்தர்களுக்கு யார் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறா நாம் இங்கே ஸ்ராத்தம் பண்ணுறதுனால பித்தர்களுக்கு எப்படி திருப்தி ஏற்படுறது பித்தர்கள் என்ன மாதிரியாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக நமக்கு காண்பிக்கிறது ஸ்ராத்த காண்டங்கிற பகுதி மேலும் நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக செய்யக்கூடிய ஸ்ராத்தம் இப்போது கல்யாணம் இது போன்ற முகூர்த்தங்கள் நடந்தால் நாந்தி ஸ்ராத்தம்னு பண்ணுறோம் இந்த நாந்தி ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய முறை அதை என்ன மாதிரியான பிதர்க்களை உத்தேசித்து நாம் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணுறோம் அதே போல் ஒருவர் காலமாயிட்டார் அவரை உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் அவைகளுக்கு நைமித்திக்க ஸ்ராத்தங்கள்னு பேர் அந்த ஸ்ராத்தத்திற்கு என்ன பலன் இது விஷயங்களை விரிவாக காண்பிக்கிறார் ஸ்ராத்த காண்டத்தில் காமியஸ்ராத்தங்கள்னு இருக்கு என்னென்ன தேவையாக இருந்தால் இன்னென்ன நட்சத்திரங்களில் ஸ்ராத்தம் பண்ணணும் இந்த மாதிரியான திதிகளில் ஸ்ராதம் பண்ணணும் அந்த காமியஸ்ராத்தம் செய்ய வேண்டிய முறை காஷி யாத்திரை அது மாதிரி யாத்திரையாக போனால் அங்கே செய்யக்கூடிய ஸ்ராத்தம் தீர்த்தஸ்ராத்தம்னு பெயர் அந்த தீர்த்த ஸ்ராத்தம்னா என்ன அர்த்தம் அந்த ஸ்ராத்தம் என்ன முறையில் பண்ணணும் அந்த ஸ்ராத்தம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது இதை விரிவாக நமக்கு காண்பிச்சிருக்க அது இல்லாமல் மகாலய சிராத்தம்னு புரட்டாசி மாதத்தில் பண்ணுறோம் இந்த மகாலேஸ்வர்த்தம் எந்த பிதர்களை உத்தேசித்து நாம் பண்ணணும் இந்த மகாலேஸ்ராத்தம் விஷயமாக நிறைய நமக்கு காண்பிக்கிறார் வைத்தியநாத தீட்சிதர் ஆறு காண்டங்கள்லேயே ஸ்ராத்த காண்டம்தான் மிகவும் பெருசு காரணம் என்னென்னா ஸ்ராத்தங்கிறது அந்த அளவுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு சொல்கிற அதில் அந்த செய்ய வேண்டிய முறை அதற்கான பலன் இவைகளை மாத்திரம் நமக்கு வைத்தியநாத தீட்சிதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஆனால் பாக்கி உள்ள தர்மசாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் நாம் பரிசீலனம் பண்ணி பார்த்தால் ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் நிறையா காண்பிச்சிருக்கா ஸ்ராத்தத்தில் ஆரம்பித்தால் அனுஜ்ஞிலிருந்து எவ்வளோ அங்கங்கள் பிரதானம் மூணு தான் சிராதத்தில் அக்னோகரணம் பிராமண போஜனம் பிரதானம் இது மூன்றும் பிரதானம் பாக்கி அங்கங்கள் இது அனைத்தும் காரணங்கள் இவைகளை நமக்கு பாக்கிய தர்மசாஸ்திர கிரந்தங்கள் காண்பிக்கிறது இந்த நாளில் அனைத்து விதமான தர்மசாஸ்திர கிரந்தங்களையும் முழுசாக பார்க்க வேண்டிய காலம் இப்போது ஏன்னா பழைய நாளில் இந்த ஸ்ராத்தம் முதலிய அனுஷ்டானங்கள் நம் முன்னோர்கள் பரம்பரையாக செய்திருக்கா அதை தொடர்ந்து நாம் செய்துன்னு வரணும்னு நடந்துட்டு இருந்த காலம் ஆனால் இந்நாளில் இதை செய்தோம் இதை செய்கிறதுனால நமக்கு என்ன பலாபலன்னு நமக்கு தெரியல நம் முன்னோர்கள் செய்தாங்கிறதுனால நாம் தொடர்ந்து செய்யணுங்கிறது இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலம் இப்போ ஆகையினாலே ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இந்த நாளில் தெரிய வேண்டியது இருக்குது பழைய நாளில் கேள்வி கேட்கக்கூடிய வழக்கம் இல்லை முன்ன பெரியவா சொல்லுவா இதை பண்ணு அப்படின்னா நாம் அப்படியே செய்துவிடுவோம் பெரியவர்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த காலம் ஆனால் இந்நாளில் அப்படி இல்லை நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் நிறைய வருது இதற்கெல்லாம் தர்மசாஸ்திரங்களே நமக்கு பதில் சொல்கிறது அதற்கு அனைத்து விதமான தர்மசாஸ்திர கிரந்தங்களையும் பார்த்தோமானால் அனைத்திற்கும் காரணங்கள் சொல்லப்படுறது ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கு அப்படி அனைத்து விதமான கிரந்தங்களும் தர்மசாஸ்திர கிரந்தங்களும் பார்க்க வேண்டிய காலமிப்பு அப்படி இந்த ஸ்ராத்த காண்டங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நம் பத்திருக்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் எந்த அளவுக்கு முக்கியம்னு இந்த ஸ்ராத்த காண்டத்தில் நமக்கு வைத்தியநாத தீஷிதர் விரிவாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படி நான்காவதாக சொல்லக்கூடிய பகுதி ஸ்ராத்த காண்டம்ங்கிறது ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் பிறகு அமாவாசை முதலான தினங்களில் செய்யக்கூடிய தர்ப்பணம் தர்ப்பணத்தையும் ஒரு ஸ்ராத்தம் தான் ஸ்ராத்தத்தை தர்ப்பண ரூபமாக பண்ணுறோம் அதை ஏன் அப்படி செய்யறோம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நமக்கு ஸ்ராத்த காண்டம் காரணங்கள் சொல்றது ஸ்ராத்த காண்டங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ராத்த காண்டத்தில் தான் நாம் பிதர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் அந்த சிராதத்தில் சொல்லக்கூடியதான மந்திரங்கள் ஸ்ராத்தம் செய்கிறதுனாலே நமக்கு கூடி நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன்கள்னு விரிவாக ஸ்ராத்த காண்டத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் வைத்தியநாத தீக்ஷிதர் அடுத்த காண்டத்தினுடைய விஷயாம்சங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்